प्रपन्न तोत्र वेत्रैक पारिजाता ज्ञान मुद्रा कृष्णा गीतामतुहे नम अमीच ताृतराष्ट्र पुत्रे सहैव द्रोण सूतपुत्रस्त सहास्मदीयर योध मुख्य त्वरमाना வக்ரான சந்திருஷியூர்ணைருத்தமாவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வரூபத்தினுடைய பிரளய கால அம்சத்தை அர்ஜுனனுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் காட்டிக்கொண்டிருக்கிறார் இதனுடைய நோக்கம் வாழ்க்கையினுடைய இருமைகளை நாம் நன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதாது மற்றொரு பகுதியையும் நாம் ஏற்றுக்கொள்ள அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசங்களுடைய நோக்கம் எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலையில் போது ஜனங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் காலையில கேட்கிற போது ஒரு மாதிரி மனசுக்கு இருக்குமே என்கின்ற எண்ணம் தோன்றத்தான் செய்கிறது ஆனால் இது தவிர்க்க முடியாதது இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் வாழ்க்கையில் இருமைகள் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றன இன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்பதும் உண்மைதான் ஆனால் இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற நாம் துன்பத்தையும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது வள்ளுவர் சொன்னது போல இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் என்று சொன்னார் ஒருவனுக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் துன்பத்தை இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்பத்தை விரும்பக்கூடாது என்று சொன்னார் துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் இன்பத்தையும் நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் ஆகவே நமக்கு இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவைகள்தான் ஆனால் அதே அவற்றை புரிந்து மெய்யுணர்வு மெய்யறிவு தான் நமக்கு தேவை ஆகவே மெய்யுணர்வுதான் அமைதியையும் உண்மையான இன்பத்தையும் நமக்கு தருகிறது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஞானம்தான் வேண்டும் ஞானம் இருந்தால் இன்பத்திலும் ஆழ்ந்து போக துன்பத்திலும் ஆழ்ந்து போக மாட்டோம் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம் முடிந்தவரை துன்பங்களுக்கு பரிகாரங்களை தேடுவோம் இருந்தாலும் துன்பம் இயற்கையானது என்கின்ற அறிவும் நமக்கு கூடவே இருக்க வேண்டும் அந்த அறிவு இருக்குமானால் பரிகாரத்தை செய்வதற்கிடையில் நாம் இந்த டென்ஷன் சொல்கிறோமே எக்ஸைட்மெண்ட் டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் தான் இருப்போம் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்லுகிறான் உன்னிடத்தில் அமீ அமீனு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நேரடியாக பார்க்குறான் யாரெல்லான்னா திருதராஷ்டிர புத்திராக திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் அது மாத்திரமல்ல அவனி பால சங்கைகி அவனின்னா பூமி தமிழ்னே அவனிங்கிற சொல்ல நாம் பயன்படுத்துகிறோம் அவனி பாலகான்னு சொன்ன அரசன் அவனி பாலகான்னு அவனி பாலாகா அப்படின்னா அரசர்கள் அவனிபால சங்கைகி அரசர்களாகிய கூட்டங்கள் எண்ணற்ற அரசர்கள் இங்கே போரில் இருக்கிறார்கள் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அது பீஷ்மஹா துரோணகா சூத புத்திரஸ்ததா அசௌ பீஷ்மர் துரோணர் கர்ணன் தேரோட்டியின் மகனாக கருதப்படுகின்ற கர்ணன் அது மாத்திரமல்ல அஸ்மதியைகி யோதமுக்கிய சக நம்முடைய பகுதியிலும் இருக்கக்கூடிய வீரர்கள் பெரும் வீரர்கள் நம்முடைய சேனையிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீரர்கள் உன்னுடைய துவரமானா தேவக்ராணி உன்னுடைய வாயினுள்ளே வெகு வேகமாக அவர்கள் நுழைகின்றார்கள் அதாவது அவர்களுடைய வாழ்க்கை இறுதிக்காலம் நிகழ்கிறது இந்த யுத்தத்தின் மூலம் என்பது கருத்து உன்னுடைய கோரப்பற்கள் தம்ஸ்டா கரலாணி பயானகாணி அது பக்குவம் இல்லாதவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுபவை என்று நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ அர்ஜுனன் ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் சொல்லப்பட்டிருக்கான் நாம அதை இன்னும் விசாரம் பண்ணி உயர்ந்த நிலைக்கு நம்மளை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் பஜான அச்சத்தை நன்கு ஊட்டக்கூடியவைகளாக இருக்கக்கூடிய அந்த கோரப்பற்கள் நிறைந்த முகங்களிலே வாய்களிலே அவர்கள் நுழைகிறார்கள் வேகமாக நுழைகிறார்கள் சிலர் என்ன பண்ணுகிறார்கள்னா கேச்சித்து தசனாந்தரேஷு விலக்னாக சிலர் இது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் சிலரெல்லாம் என்னன்னா உன்னுடைய பற்களின் இடுக்கிலே அதாவது மேற்பல் கீழ்ப்பல் இடுக்கிலே சிக்கிக்கொண்டு வாயை மெல்லுகின்ற பொழுது பலர் அப்படியே விலக்னாக மாட்டிக்கொண்டு சூர்ணி தைகி உத்தமாங்கைகி சந்திருஷ்யந்தே அவர்களுடைய தலைகளெல்லாம் பொடி பொடியாக ஆகின்றதை பார்க்கின்றேன் சந்தரிசியந்தே உத்தமாங்கம்னா உடம்புலேயே உத்தமமான அங்கம் தலை சூர்ணி தைகினா பொடி கால காலப்போக்கில் உயிர்கள் அழிவதை இங்கே வர்ணனை பண்ணுறாங்க வியாசர் அந்த பகவானுடைய பற்களிலே சிக்கிக்கொண்டு இவர்கள் தூள் தூளாக போகிறார்கள் அப்படின்னா எல்லோரும் மரணம் அடைகிறார்கள் இந்த யுத்தத்தில் எத்தனை அம்புகள் போடப்படும் அந்த அம்புகளால் அவர்கள் உடல் எல்லாம் இதாகும் சிதறம் இல்லவா அந்த அர்த்தத்தில் சொல்றார் ஆகவே எல்லோரும் உன்னுடைய வாயினுள்ளே நுழைகிறார்கள் அதாவது பிரளய காலமாக பகவான் காட்சி அளிக்கிறார் அந்த பிரளயகால ஸ்வரூபத்தில் எல்லா போர் வீரர்கள்லாம் போகிறார்கள் இன்னும் போரே தொடங்கலை நமக்கு தெரியும் பகவான் வந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நடக்கப் போகிற நிகழ்ச்சியை முன்னாலேயே பார்க்குறான் இந்த யுத்தத்தினுடைய நிகழ்வை இப்பொழுது முன்னமே காட்டுகிறார் பகவான் முதல்ல ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தான் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இந்த போரில் யார் ஜெயிப்பார்களோ தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் ஆகவே இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து படிக்கிறோம் இதை நாம் என்ன பண்ணணும் இது ஒரு உபாசனை வாழ்க்கையில் பிறப்பு எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அப்படி மரணத்தையும் தியானம் செய்ய வேண்டும் ஒரு தனி மனிதனுடைய பிறப்பு இறப்பு என்பது போல இந்த படைப்பினுடைய தோற்றம் படைப்பினுடைய அழிவு ஒரு பக்கம் நல்ல மென்மையான காற்றோடு இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளையும் பார்க்கிறோம் ஒரு பக்கம் புயல் பூகம்பம் எண்ணற்ற மக்கள் துன்பப்படுவது இது இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி நமக்கு எப்படி உடம்புக்குள்ள சில சமயம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் சில சமயம் உடம்புக்குள்ள நோயினால் சிரமப்படுறோமோ அது மாதிரி இது பிரபஞ்சத்தினுடைய சிறப்பு ஆகவே இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நாம் இதனுடைய மகிமையை இப்படியே தியானம் பண்ணணும் விஸ்வரூபத்தினுடைய வியப்பான அம்சங்களை தியானம் செய்கின்ற அதே சமயத்தில் மனதுக்கு துன்பத்தை அச்சம் தருகின்ற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவைகளையும் அறிவோடு வாழ்கின்றவர்கள் மன அமைதியை உண்மையிலேயே விரும்புகின்றவர்கள் அதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் தியானத்துக்குரியது இந்த அத்தியாயத்தை நன்றாக மனப்பாடம் செய்து ஸ்லோகங்களையெல்லாம் அதனுடைய அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டு தியானம் செய்கின்ற பொழுது மனம் மிகவும் அமைதியாக அடங்கிவிடும் அச்சப்படாது ஏனென்றால் இது அறிவுபூர்வமாக தியானம் செய்ய வேண்டும் பயப்பட்டா நடக்காது என்ன கேட்டால் வாழ்க்கையில் பிறப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இருப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே சமயம் இதனுடைய மறுபகுதியான இறப்பு துன்பம் இவைகளையும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப நான் உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன் விஸ்வரூபாயவை நமோ நமகா என்று விஸ்வரூபத்தை ஆழ்ந்து தியானிப்போமாக